வணக்கம் மார்ச் பத்தொன்போது இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவுக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அமெரிக்கா நாட்டில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முழு சூரிய கிரகணம் தோன்றியது இரண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஸ்லோவேக்கியா நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மிரோச் கார்க் என்பவர் ஆவார் மூன்று உலக மல்யுத்த தரவரிசையில் பின்லாந்து நாட்டைச் சார்ந்த பெட்ரோகோலி என்பவர் முதலிடத்தை பெற்றுள்ளார் இரண்டாவது இடத்தில் இந்தியாவைச் சார்ந்த வீராங்கனை நஞ்சோ கவல் இரண்டாவது இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளார் நான்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் அமெரிக்காவில் உள்ள ஹூஸ்டன் நகரில் தனது எழுபத்தி இசை நிகழ்ச்சியை முதல் முதலாக நடத்தினார் ஐந்து சீனாவின் நிரந்தர அதிபராக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் ஜி ஜி பிங் என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டாடப்பட்ட கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகையை முன்னிட்டு மனித கோபுரம் ஏற்படுத்துதல் ஏற்படுத்துதலில் எந்த வயதைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தமக்கென்று உள்நாட்டு பற்று மற்றும் கலாச்சார நிகழ்வுகளுக்காக தனித்துறையை அமைக்க உள்ளது மூன்று ஸ்பானிஷ் சுழல் கோப்பையை பத்தாவது முறையாக வென்ற அணி எது நான்கு இந்தியாவிற்கான ரஷ்ய தூதுவர் யார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான இந்தியாவிற்கான ரஷ்ய தூதர் யார் 5. இந்தியாவின் உள்நாட்டு கட்டமைப்பு நிதி நிறுவனத்தின் மேலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போ நன்றி